हदीस 1490 আবু தர்தா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமல் அல்லذي யுபல்லிகுனி ஹுப்பக அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப் ப இலையா மின் nafsi வ அஹலி வ மினல் மாஇல் பாரிதி என்பது நபி தாவூத் அலிசலாம் அவர்களின் துவாக்கல்லில் ஒன்றாக இருந்தது என்று நபி கூறினார்கள் துவாவின் பொருள் இறைவா உன் அன்பையும் உன் மீது அன்பு வைத்தோரின் அன்பையும் உன் அன்பை எனக்கு ஏற்படுத்தி தரும் செயலையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் இறைவா உன் அன்பை என் உயிரை விட என் குடும்பத்தாரை விட குளிர்ந்த நீரை விட எனக்கு மிக விருப்பமானதாக நீ ஆக்குவாயாக